வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து பிறர் பாரத்தை தாங்க கை கொடுத்தால் நம் பாரத்தின் கணம் தானே குறைந்துவிடும் ஆம் பிறர் பாரத்தை தாங்க கை கொடுத்தால் நம் பாரத்தின் கணம் தானே குறைந்துவிடும் என்கிறார் ஆஃபிரி